ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம மனித உடலிலே வாழ்கிற உயிர்களாகிய நமக்கு இந்த மனித உடலிலே செய்ய வேண்டியது என்னவென்றால் பகுத்தறிவோடு தூய அன்போடு அற வாழ்க்கையை கடைபிடிப்பது மட்டுமே ஆகும் பணம் சம்பாதிப்பதோ குடும்பம் நடத்துவதோ இவைகளெல்லாம் உடம்பை பாதுகாத்து கொள்ளுகின்ற உடம்பிற்கு தேவையானவற்றை தருகின்ற ஒரு செயல்களாகவும் அறத்தை கடைப்பிடிப்பதற்கு துணையாகவும் விளங்குகின்றன நாம் பணம் சம்பாதிப்பதும் குடும்பம் நடத்துவதும் புண்ணியங்கள் செய்வதற்காக என்றே நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கின்றன உலக சுகத்தை அனுபவிப்பதற்காக மட்டும் உலக சுகத்தை அனுபவித்தாலும் கூட அதை தர்மமான வழியில்தான் அனுபவிக்க வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அர்த்தமும் காமமும் அதாவது பொருளும் இன்பமும் அறத்தை கடைப்பிடிப்பதற்காக மட்டுமே எனவே மனித உடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிராகிய நான் பொருள் ஈட்டுவதற்கிடையில் இன்பம் துய்ப்பதற்கு நான் அறத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அறத்தின் வழியிலே பொருளை ஈட்டி அறத்தின் வழியிலே இன்பத்தை துய்த்து அறங்களை வளர்க்க வேண்டும் இந்த தர்மம் என்ற சொல்லுதான் புண்ணியமாக சொல்லப்படுகிறது நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் நல்ல எண்ணங்களோடு செய்யும் பொழுது அந்த காரியங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு அதிருஷ்ட சக்தியாக மாறுகிறது அதற்கு பெயர்தான் புண்ணியம் என்று பெயர் நாம் செய்யக்கூடிய எந்த செயலும் உடனே பலனை கொடுப்பது இல்லை அது காலம் தாழ்ந்துதான் பலனை கொடுக்கின்றன அதாவது நல்ல காரியத்திற்கும் உடனே பலன் கிடைத்து விடாது கெட்ட செயலுக்கும் உடனே பலன் கிடைத்து விடாது இந்த நல்லது கெட்டதை பிரிப்பதே பலருக்கு கடினமாக தோன்றுகிறது இருந்தாலும் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டவைகளை நாம் கொண்டுதான் நல்லது கெட்டவைகளை தீர்மானம் செய்கிறோம் செயற்பாலதோறும் அறனே ஒருவருக்கு உயர்ப்பாலதோறும் பழி என்று திருவள்ளுவர் சொல்லியதற்கு இணங்க அறத்தைத்தான் செய்ய வேண்டும் பெரியோர்கள் பழித்திருப்பதை செய்யக்கூடாது என்பதை மனதிலே வாங்கிக் கொள்ள வேண்டும் அறநூல்களிலே பெரியோர்கள் எவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்களோ அதை செய்யாமல் இருப்பதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் முயற்சியை செய்ய வேண்டும் ஆகவே புண்ணியத்தை வளர்ப்பதே மனித பிறவியின் குறிக்கோள் என்று நாம் ஆழமாக மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும் புண்ணியம் செய்வதுதான் நமக்கு பிற்காலத்தில் வாழ்க்கையின் இறுதிப்பகுதியில் அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும் இப்பொழுது நாம் செய்கின்ற புண்ணியங்கள் நிச்சயமாக பிற்காலத்தில் நன்மையை தரும் என்ற ஆழ்ந்த அறிவுபூர்வமான நம்பிக்கையோடு செயல் புரிய வேண்டும் அறத்தான் வருவதே இன்பம் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே அறமே முக்கியம் என்பதை திரும்ப திரும்ப ஆழ மனதிலே பதித்து வேண்டும் அறத்தை பற்றி பல கோணங்களிலே பார்த்து வருகிறோம் சடங்குகளெல்லாம் அறம் என்று சொன்னோம் கடமைகளெல்லாம் அறம் என்று பார்த்தோம் பாவனைகள் பண்புகளெல்லாம் அறம் என்று பார்த்திருக்கிறோம் இவற்றை வெளிப்படுத்துவதற்கு பல வழிமுறைகளை பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவற்றுள் ஒன்று பஞ்ச மகா யம் என்பது இந்த பஞ்ச மகா யஜ்யம் என்றால் ஐந்து வகையான நல்ல செயல்களை தினந்தோறும் செய்ய வேண்டும் தாயையும் தந்தையையும் போற்றி வணங்குதல் பித்ருஜம் என்று சொல்லப்படும் கடவுளை பக்தி பூர்வமாக வழிபடுவது தியானிப்பது தேவயஜம் என்று சொல்லப்படும் பிற மனிதர்களுக்கு நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவியை செய்வது மனுஷ யஜம் என்று சொல்லப்படும் பல உயிர்களை அதாவது மரம் செடி கொடிகளை மாடு பூனை நாய் போன்ற விலங்குகளை இவைகளையெல்லாம் பாதுகாப்பது அவற்றிற்கு உணவளிப்பது இவைகளெல்லாம் பூதயஜம் என்று சொல்லப்படும் பிறகு நம்முடைய சாஸ்திரங்களை தினந்தோறும் சிறிது நேரமாவது படிப்பது பெரியோர்களிடமிருந்து முறையாக கேட்பது அல்லது நாமே படிப்பது எல்லாம் பிரம்ம யஜம் அல்லது ரிஷி யஜ்யம் என்று சொல்லப்படும் இந்த பஞ்ச மகா யஜ்யத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் பஞ்ச மகா மாபெரும் புண்ணியத்தை கொடுக்கிறது பெற்றோர்களை வழிபட்டு இறைவனையும் வழிபட்டு மனிதர்களுக்கு தேவையான உதவிகளையெல்லாம் செய்து நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை நன்கு பாதுகாத்து சாஸ்திரங்களை கற்பதுதான் மனித உடலிலே வாழ்கிற உயிர்களாகிய நமக்கு நாள்தோறும் செய்ய வேண்டிய புண்ணிய கடமை இதை உணர்ந்து புண்ணியங்களை செய்து வாழ்க்கையை புனிதமாக்குவோமாக அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அறிவோம்